சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா மனுஷன் பிறக்கிற போதே இவ்வளவு கடன்களோட பிறக்கிறான் அது எங்கடா கடன் ஆமாம் சந்தேகம் இல்லாமல் தேவக்கடன் ரிஷிகடன் பித்திருக்கடன் பூத்த கடன் இப்படியெல்லாம் இருக்குது அதில் இந்த பித்திருக்கடன் அவசியம் உண்டும் இது பெரிய பாடாப்படுத்தி எடுத்து நீங்கள் ஒத்துண்டாலும் ஒத்து காட்டாலும் அதாவது நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன்னா நீ நம்பலாட்ட நம்ப இது வந்து இட் வில் ஆக்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் பல தடவை வந்து மாற்றி ஏற்றி ட்விஸ்ட்டு பண்ணி இப்போ இந்த கான்ஸ்டியூஷனையே எவ்வளோ யோகியத்தை வச்சுட்டு பண்ணுறாங்க சிக்கியூலர்னு சொல்லி அதுவும் புரியவில்லை உங்களுக்கு எல்லாம் கெட்டுப்படுத்தேன் நான் இதை பார்த்து தினமும் பயந்துட்டுருக்கேன் இப்போ சீக்கிரம் இந்த சரீரை கொ கொண்டு வந்து கழிட்டு கொடுப்பேன் எல்லா ரிணத்தையும் தீத்தாச்சின்னு ரிணம் எல்லாத்தையும் தீத்தாச்சு இன்னும் வந்து இருக்கும் ஆனால் யாசையின சாயுஜியம் பிள்ளைண்டு இருக்கும் அப்படி பித்திருக்கடனை வந்து நம்மளை இருக்கும் அந்த பித்திருக்கர்மா பண்ணுறதில் எப்படி ஒரு ரைட்டு கொடுத்துருக்கார்கள் அதுக்கு வந்து இது ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு கொடுத்துருக்கார்கள் இப்போ ஒருத்தர போகிற ஒரு மனுஷன் ஒருத்தர போகிறார் அவருடைய பிள்ளை தான் ஃபஸ்ட்டு மூத்த பிள்ளை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் இந்த பிள்ளைகள் அப்படி பின்னால் வரும் யாராலெலாம் வரும் அதில் வந்து தௌஹித்திரர்களுக்கு இது உண்டு அவர்களுக்கு வந்து போனவருடைய தம்பி சகோதரர்கள் பண்ணணும் இல்லைன்னா அடுத்த தௌஹித்துகள் தௌகித்துனா பெண் வயிற்று பேரன்கள் அவர்கள் குண்டும் இது ரைட்ஸும் அதான் அப்போ என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் வித் ரைட்ஸு ரைட்ஸு வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை அயோக்கியத்தணும் ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் ரைட்டு அது அது இன்னும் மோசம் ரைட்டு வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது அயோக்கித்தனும் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இருக்குது ரைட் இல்லைன்னா அது வந்து ஏமாத்துறதுன்னு அர்த்தம் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி ஆயிரு தெரியும் இந்த பெண்களுக்கு வந்து சொத்துரிமை உண்டு வந்து இந்த திருவடியா ஆட்கள்லாம் முன்னால் வந்து தொண்ணூறில் ஆரம்பித்தாங்களேன் அது இவ்வளோ மோசங்கிறது உங்களுக்கு தெரியாது இப்போது பெரியவர் இருக்கார் அவர் கிளம்பி போயிட்டார் அவருடைய சொத்து அவருக்கு செலவு செய்ய வேண்டிய கர்மாக்கள்லாம் பையன் பண்ணணும் பெரிய பையன் பண்ணணும் பையன் பண்ணணும் ஆனால் அவருக்கு உண்டான இது அவர் வந்து ஒன்றும் சரியாக பாகமெல்லாம் பண்ணி வைக்கல பையனுக்கெல்லாம் ஒன்று கொடுக்கல ஒன்றும் பண்ணலை அவர் போயிட்டார் அந்த பையனும் ஏமாந்தகுழி ஓட்டாண்டி ஒன்றில்லை அவனுக்கு வந்து அந்த பித்திருக்கர்மா பண்ணி ஆகணும் இல்லைன்னா அவனுக்கு எல்லா பாப்பங்களும் வரும் எல்லா விதமான பாப்பங்களும் பலவிதமான கஷ்ட இதெல்லாம் வரும் ஒரு கர்மாவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பெண்களுக்கு அவர்களுக்கு சொத்து போய் சொணும் என்ன ஐக்கத்தின் நிதி அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபேமிலியில் பார்த்தாலும் அதனுடைய கஷ்டம் தரும் ஆனால் அப்படி அப்போ பையன் இல்லைன்னா அவருக்கு வந்து வெறும் பெண்ணு மாத்திரை இருக்காருன்னா அப்போது பெண் வயிற்று பேரனுக்கு சொத்து போல் வந்து எப்படி உரிமை உண்டோ அது மாதிரி அவருக்கு செய்ய வேண்டிய பித்திருக்கர்மாக்கள் செய்வதில் கடமை உண்டும் எப்படி பித்திருகர்மாக்கள் செய்வதில் கடமையும் அந்த இதுவும் விதித்திருக்கோ அப்போ அவர்களுக்கு சொத்துல பங்கு உண்டு அதுதான் விஷயம் அதுதான் கடைசியில் சொல்கிறார் அப்படின் சொல்கிறார் எப்பவுமே இதுதான் முக்கியமான விஷயம் ஒருத்தருக்கு வந்து சொத்து இருக்குது அவர் கிளம்பி எவ்வளவு பிள்ளைகள் இருக்கார்களோ இதுதான் நியாயமான விஷயம் தர்மசாஸ்திர பிரகாரம் எல்லாருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் பிரித்து கொடுத்துட்டு பிரி கரெக்டாக பிரித்து கொடுத்துட்டு ஒரு பாகம் மாத்திரம் அவள் அண்ணாவுக்கு உண்டு அண்ணாவுக்கு பொறுப்பு ஜாஸ்தி யார் வந்து அந்த ஃபேமிலியில் மூத்த பிள்ளையும் அவருக்கு பொறுப்பு ஜாஸ்தி அவருக்கு கூடை கொடுப்பாரு ஒரு பிள்ளை ஒரு ப ஒரு பங்கு அவருக்கு கூடை ஒன்றும் இல்லை அந்த அண்ணாவுக்கு ஏமாந்தவங்களை இன்னிச்சிப்போம் அடியன் மாதிரி அப்போது அவளை தான் பூட்ட கேஸ் மெட்ராஸ் பாடசியெல்லாம் பூட்ட கேஸ் அப்படிலாம் இருக்குது சரி பரவாயில்ல அது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னமே பண்ணுறதுக்காக இது பெண்களுக்கு உரிமை கிடையாது சாஸ்திர பிரகாரம் ஏன்னா அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்றார்கள் முன்னால் கல்யாணத்துக்கு முன்னால் இப்போ தான் சமூகம் கெட்டு போயிடுச்சேன் சமூகம் கெட்டுப்போன சமூகத்தில் அதனுடைய விஷயங்கள்லாம் ஒன்றும் எது சரி எது தப்புன்னா புரியாத நிலவில் ஜனங்கள் எப்படி தெரியும் அப்படி இருக்குது சரி நான் அடியேன் தெரிஞ்ச சாஸ்திரத்தை சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை இப்போ சப்போஸ் இப்போது இந்த சத்யராஜ்யத்துக்கு ஒருத்தர் சரியான பித்திருக்காரியம் பண்ணலைன்னா பெண் வயிற்று பேரர்களான சத்யபாமைக்கினுடைய புத்தர்களுக்கு தான் அது அடிக்கும் ஆமாம் அது பண்ணும் அப்படி அதனால் பகவான் வந்து அவன் தான் ஜெகத்குருவாச்சு அதனால் இதை சா மெல்ல சாவதானமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டியாக அப்படி சொன்னான் அதனால் சத்யபாமையினுடைய புத்தர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதனால் அவர்களுக்கு வந்து பித்திருக்கர்மா பண்ணணும் திலதர்ப்பணம் பண்ணணும் பிண்டங்கள் கொடுக்கணும் வந்து இதெல்லாம் கயாசிதார்த்தம் பண்ணணும் அப்படியெல்லாம் இருக்குது அப்படி அவர்கள் செய்து பித்திருக்கடன்களை அடைச்சிட்டு அதனால் அவர்களுக்கு வந்து அந்த சத்ராஜன் மூலமாக இருக்கக்கூடிய சொத்து உரிமைக்கு அவர்களுக்கு தகுதி உண்டு அதனால் இந்த மணி இருக்கேன் அதாவது இந்த எம்போ என் மணியாக இருந்தாலும் சரி இல்லை செவந்தகமணியாக இருந்தாலும் சரி அது வந்து சத்யபாமா மூலமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் போயிட்டு அப்படின்னு விஷயத்தை சொல்லி தர்மத்தை சொல்கிற அப்புறம் சொன்னார் மேலே முப்பத்தி எட்டுலேருந்து நம்ம அந்த அத்தியாயத்தை மூலத்தை முடித்து விடுவோம் ததாபி துர்தர்தொன்யா தொன்யை தாம் சுபிரதே மணி கிண்டு மாம் அக்ரக ந பிரத்யதி மணி பிரதிம் தட்டப்பதரஸ்வன்யை யாம் சுவிரேமிரதி மணிம் பிரதி தசையுமூ அவியுன்மா வந்தேருமே தசையுமூ அவியுச்சுன்மா வத்தேக் எவ் சாபி ஆல சுஃபனோமணிம் ஆதாய வாசராட்சம் தடோ சூரியம் சமவி ஆலா சுபல் தனமிம் ஆதாய வாசராட்சம் தடோ சூரியமிர்தம் தசயித்த ஜாதிபம் ரஜ ஆமன விமியமூய தமே பிரத்தர் பிரபு சமந்தம் தசயித்த ஜாத்துபியோ ரஜ ஆமன விமினா விமி விமினா தமை பிரத்தர் பிரபு எஸ் தேவதீஸ்வரோ வீரம் விஜயனகம் சுமங்கலம் ஆகியன படத்திருணோோ அனுஸ்மரியா துீர் துரிக்கம் அப்போக்கியாந்த வந்து ஃபலம் எஸ்வேத்தே பகவதீஸ்வரஸ் விஷ்ணோ வீரியாட்ஜம் விஜினகரம் சுமங்கலம் ஆகியானம் படதி ஸ்னோதி அனுஸ்பரேத் துஷ்கீர்த்தியம் துரிதமோ கே யாதிசாந்தியம் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இதோட இந்த அத்தியாயமான மந்தகோபானம் முடிகிறது மந்தகோபாணம் ரெண்டாவது பாகவும் முடிகிறது மறுபடியும் மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கம் உத்தரார்த்தம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் தாபி துர்ஸை ஃபையாஸ் தாம் சுபிரதேமிரி நத்தியமணி பிரதிமுட்டாவது तथापि திரஸ் துன்னை டுயாஸ் தாத்தம் சுபிரத்தை மணிக்கு மாமிரஜாசம்யே நத்தியமணி பிரதி தர்சேயே மகாபாந்தூ அவிட்சி மக்காத்தியேஜன் ருமவேரியம் தசையுமூ அவிச்சுன் மக்கா ஸ்தேஜன் ருமேரியம் எவ்வளியா ஆல்கதனியோமணிம் ஆதையவசராட்சம் தனோ சூரிய சமப்ப ஏம் சம சுத்தோமிம் ஆய வாசராம் தருவு சூரிய சமப்பிரம் சமந்தம் தர்யித்த ஜாதிஜோன விமியம் மணிநூய தை பிரயத் பிரபு சமந்தம் தசையிப்ப ஜாத்துபியோரத்மனூய தஸ்ம பிரயு யஸ்வேத்தே பகவரீஸ்வரோ வீரம் விரிநகரம் சுமங்கலஞ்சோ அனுஸ்மரேவ் வாஷீர்த்தம் துரிதமபோகியாந்தம் யேதேதீஸ்வரோ வீராஜம் விரீநகரம் சுமங்கலஞ்ச ஆக்கியானம் படத்தி சுனோதி அனுஸ்பரேத் துஷ்கீர்த்தும் துரிதம ஓகே யாதி சாந்திம் ஸ்ரீஹரஹே நம இப்படி இந்த சிவந்த கோபாக்கியான விஷயம் இந்த இதோட முடிகிறது ரெண்டாவது அத்தியாயத்தில் அதாவது சிவந்த கோபாக்கியான சம்பந்தமான ரெண்டாவது பாகம் அது முடிகிறது சம்பார்ப்பம் அப்படி இருந்தாலும் அவர்கள் பெண்ண சித்தியபாவனுடைய புத்திரர்கள்லாம் திரோதகங்கள் சிராதங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவர்கள்லாம் செய்ய வேண்டிய பித்திருக்கர்மாக்கள்லாம் பண்ணிவிட்டு இருந்துட்டும் அவர்கள் வந்து சத்ராஜனுடைய சொத்து உரிமையை எடுத்துக்கொள்ளட்டும் இருந்தாலும் மற்றவர்களால் தரிக்க முடியாது எதே இந்த ரத்னமானது எதே எந்த மணி இந்த மணி எவ்வளோ எங்கியவை இல்லை நம்ம வச்சுன்னா கா காகித மணி இல்லை நம்ம இது வச்சுருக்கிற செமந்தக மணி அது வந்து சூரிய நாராயணால் கொடுத்தப்பட்டது இல்லையா அது வந்து மிகவும் போற்றப்பட வேண்டிய விஷயம் அதனால் அதாவது சுத்தமாக போற்றப்பட வேண்டிய விஷயம் நல்ல விர்த்தங்கள் உங்கள்கிட்ட உங்கள்கிட்டயே இருக்கட்டும் ஏன்னா அவர் பண்ணாருக்கு நான் ஒரு விஷயம் அவர் வந்து இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தது கிருஷ்ணன்ட்ட அதாவது அவருடைய வெளிப்படையாக அவர் வந்து எங்கிட்ட தான் மணியிருக்குன்னு சொல்லலை அவராக கிருஷ்ணனாக பார்த்து நீ காமிங்க உங்கள்கிட்ட இருக்க காமிங்க ஒன்று உன்னை அப்புறம் தான் சொன்னார் இவ்வளோ வருஷம் அங்கே சத்ததன்வா கொடுத்ததுலேயும் சொல்ல அந்த அப்போது அவருடைய நேர்மை பட்டுன்னு கேள்வி நேர்மை வந்து பட்டுன்னு கேள்விட்டும் ஆனால் என்ன பண்ணார் அவர் அதே காசியில் இவர்கள் எல்லாம் இருக்குன்னு நமக்கு பழி வந்துடும் நமக்கு ஏதாவது தண்டனை வந்துடும் சொல்லி காசியில் ஒன்று நல்லா வேலை பண்ணார் என்ன பண்ணார் அந்த முக்கால் டன்னு ஒரு நாளைக்கு வருதுன்னா அதை வச்சு யாகயக்கியங்கள்லாம் பண்ணார் அவர் நல்ல காரியம் பண்ணுறாரு அதனால் நல்ல வருத்தங்கள் கொண்ட உங்கள்ட்டே இருக்கட்டும் ஆனால் குழு இப்படி அண்ணன் அங்கே மணி விஷயத்தில் என்ன உள்ளபடி நம்புகிறது இல்லை அக்ரஜகா மணி பிரதிமாம் சம்யக்கேன பிரத்யேதி அதாவது பலராமன் இந்த ச இந்த விஷயப்பிரகாரம் அதாவது செமந்தக மணி விஷயப்பிரகாரம் என்ன இருக்கிறபடி நம்பறில்லை எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் இப்படி அதாவது கண்ணன் விளையாட்டாக தமாஷலாக நிறையா வந்து இதை பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணலாம் ஆனால் ஆர்ஜவம்னா அப்படி ஒரு ஆர்ஜவம் மணி என்ன இவனே இவன் இவன் ஆயிரம் மணி கொடுப்பான் எல்லாருக்கும் அந்த மணியை சமந்தக மணி யார் இவருடைய அனுகிரகத்தால் தானே சூரியநாராயணன் வச்சுட்டுருக்கார் அவனுடைய சுரூப லட்சணத்தில் பார்த்தா இந்த மணி என்ன வெறும் ஜடந்தான் அந்த ஜடத்துக்கு ஒரு சக்தி கொடுத்தது யார் அந்த சூரியநாராயணன் அந்த சூரியநாராயணுக்கும் இவருக்கும் எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்குறது யார் இவர் தானே அப்போது சாதாரண ஒரு மனுஷனாக அப்படி காமிச்சு கொண்டான் கண்ணன் அது விஷ்ணு புராணத்தில் ரொம்ப மோசம் ரொம்ப பாவமாக இருக்கும் அதாவது எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் எங்கே இந்த ஒன்று இல்லாத முக்கால் டன்னு இருக்கட்டையா உதோ உலகத்தில் இப்போ இருக்கிற வரைக்கும் என்ன முக்கால் டன்னு வச்சுருந்துக்காது என்ன ஒரு ஒன்று ஒரு ஜடவஸ்து ஆனால் ஜடவஸ்துக்கும் ஒரு தீஸ்வர சக்தி இருக்காது தான் விஷயம் பெரிய பாகியம் கொண்ட வரேன் ரத்னத்தை காண்பிக்கும் தரிசகம் இல்லைன்னு சொல்லது ரத்னம் கையில் வச்சுட்டு கல்லையா அதை காண்பிக்கும் இப்படி அவன் தன்னுடைய ஒரு சா இதான் சாபுதான்னு அதாவது ரொம்ப மென்மையாக அதை கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியாக எங்கள்கிட்ட இருக்குது காமிக்கும் பந்துக்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் மனசாந்தி வரட்டும் ஆ யாருகிட்ட எங்கிட்ட உங்களுடைய சுவர்ண வேதிகள் ருக்ம வேதையாக ஸ்வர்ண வேதிகள் கொண்ட யாகங்கள்லாம் இன்றைக்கும் இடவிடாமல் நடக்கிறது இல்லையா நடக்கட்டும் நடக்கட்டும் பரவாயில்ல நடக்கட்டும் உங்களுடைய வேதி அந்த யாகங்கள்லாம் நடக்கட்டும் இப்படி நல்ல வார்த்தைகள் அதாவது ஒரு ஹிதமான மதுரமான ஹிதமான மதுரமான விஷயத்தை அவரே வெளியில் கொண்டு வரார் கண்ணன் வந்து தானாக சொல்லணும் அதுதான் ஆர்ஜவம் பேர் ஆர்ஜவம்னா என்ன சப்போஸ் இப்போ யாரோடைய வஸ்து என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் போய் உடனே டக்குன்னு சொல்லினேன்ப்பா இது வந்து இந்த வஸ்து என்கிட்ட வந்தது இது இப்படி இருக்குது இதான் விஷயம் இந்தா அப்பட நீ என்ன பண்ணுறோ பண்ணு அப்படின்னு உடனே சொல்லிட்டேன் அப்போது நமக்கு அந்த ஆர்ஜவம் இருக்கும் இப்படி நல்ல வார்த்தைகளால் சொல்லி அப்படி ஆலப்தான் மர்மத்தில் தைக்கிற மாதிரி சொல்லப்பட்டது நீ வந்து காமிக்கலை நீ வந்து என்ன ஏமாற்றியிருக்க இது வரைக்கும் நீ பெரிய பக்தன் இருந்தாலும் நீங்கள்கிட்ட நீ வந்து காமிக்காமல் அவன் கொடுத்தார் இவ்வளோ வருஷம் எங்கள்கிட்டேருந்து பயந்துன்னு ஓடி போய்விட்டு வச்சுட்டேன் இந்த யாருக்கு சேர வேண்டியது அந்த சத்தியபாமாக்கு சேர வேண்டிய மணியை நீ வச்சுருக்க இவ்வளோ தூரம் எல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க அவனுக்கு உடந்தையாக இருக்க புள்ளி கூட்டணி மாதிரி இருந்திருக்கேன் அந்த சத்தராஜ்யத்தை முடிச்சிருக்கேன் அவனுக்கு கூட இருந்திருக்கேன் தப்பு பண்ணவனுக்கு நீ உடந்தையா இருந்திருக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்படி விஷயங்கள் மர்மத்துல தைக்கிறாப்புல சொல்லப்பட்ட சுபல்கருடைய புத்திரனான அக்ரூரர் சூரியனுக்கு சமமா அப்படி பிரகாசமா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த செமத்துக்கு பண்ணி வஸ்திரத்தால் மூடி வச்சிருக்கார் அதாவது அங்க வஸ்திரம் வச்சுருக்கோங்களேன் நம்முடைய இல்ல மேல போட்டிருக்கோம் குத்திரிய வஸ்திரம் வச்சு அதுல வத்தால மூடி போட்டு மூடி அந்த ரத்தத்தை நல்லா எடுத்து எடுத்து கொடுத்தார் அப்போ பிரபுவான பிரபுவானவர் ஞ ஞ ஞாதிகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட கண்ணன் ஞ ஞ ஞாதிகளுக்கு எல்லோருக்கும் சபையில் ஞாதிகளை எல்லாருக்கும்வன்த் கமண்ட் ஏடி எடுத்து எல்லோருக்கும் கண்ணார் அப்படி காமிச்சுப்ப இந்த ரத்னத்தால் தனக்கு ஏற்பட்ட அபகீர்த்தி அப்பவாதம் துஷ்கீர்த்தி அனாவசிய பழிச்சொல் வீண் அப்பவாதம் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க வியாட்டருக்கு பற்றி அப்படின்னு காமிச்சு அந்த அப்பகீர்த்தியை போக்கடித்து மறுபடியும் அவருக்கு திருப்பி கொடுத்துட்டார் அதுதான் விஷயம் இப்போ உரிமை வந்து அந்த குழந்தைகளுக்கு உண்டும் சத்யராஜ்யத்து குழந்தைகள் சப் பார்க்க போனால் அந்த சத்யராஜ்யத்தினுடைய பெண்ணான சத்தியபாமைக்கு தான் உண்டும் அந்த சத்தியபாமிக்கு பிள்ளைகளுக்கு அப்புறம் போயிடுச்சேரும் ஆமாம் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அவர்கள் பண்ணணும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஒரு தௌஹித்ரன் இருக்கான் ஒரு பிள்ளை இல்லை தௌஹித்திரனா அவசியம் பண்ணணும் பண்ணலைன்னா அவனுக்கு வந்து அந்த பாப்பம் அடிக்கும் தர்மசாஸ்திரம் விடவே விடாது தர்மசாஸ்திர உனக்கு உரிமை கிடைச்சிட்டா இல்லையாங்கிட்ட பார்க்காது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்க்கும் பயப்படுறதே அடுக்குதானே அனாவசியம் எங்கேயே மாட்டக்கூடாது அப்போது நம்மளை கேர் பண்ணாமல் ஒரு பித்தராக பிதா இருந்தால் கூட நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடணும் ஏன்னா அது நம்ம எங்கேயோ அடிக்கும் நம்முடைய உயர்ந்த கோல் ஒன்று அந்த கோலை வந்து அடிக்கும் அந்த கோலை அடிக்கும் அப்போ அதனால் எல்லா ரிணத்தையும் தீர்த்து கட்டிடணும் ஒரு வழி அப்பாடை தீர்ந்த ரணம் அப்படின்னு அப்போது அப்படி இருக்கும் அப்படி இருந்து நான் இருந்து அப்படி ஒரு வழியாக பாடாக ரொம்ப எல்லாம் தீர்ந்துது நான் அப்போது அதனால் அப்படி இது பண்ணிவிட்டு அவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ரைட்டும் அதே மாதிரி உண்டு ரைட்டு இல்லாமல் ரெஸ்பான்சிபிலி மட்டும் இருந்தால் அதுதான் ஏமாற்றக்கூடியத்தனம்னு அர்த்தம் நம்ம வந்து ஏமாற்றுறதுன்னு அர்த்தம் அதுதான் இந்தவங்களும் அதனால் என்னென்னா இந்த ஹிந்து கல்ச்சர் ஹிந்து அடிப்படை சாஸ்திரத்தை டிஸ்மான்டில் பண்ணுறாங்க புரியறதா இல்லையா புரியலைன்னா மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஹிந்து சாஸ்திரம் ஹிந்து கல்ச்சர் ஹிந்து கஸ்டம்ஸும் நமக்கு கட்டி வச்சுருக்கக்கூடிய பல ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கேன் அதை டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க இந்த கன்வர்ஷன் மிஷினரையும் இந்த திரவடி ஆசும் இது புரியலைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் விஷயம் அதனால் என்னாச்சு இப்போ ஒன்று ஒருத்தர் கடைகளில் வச்சுக்கோங்க அவர் வந்து எனக்கு ஒன்றும் உரிமை இல்லை எனக்கால ச ஒன்றும் இல்லை வந்து ஏமாந்த ஊழியாக இருக்கார் இருப்பா அவருக்கு ஒன்றும் கிடைக்கலை ஆனால் அவர் கர்மா பண்ணணும்னா அவருக்கு பணம் இல்லை ஒன்றும் இல்லை எதுவும் இல்லைன்னா அவர் என்ன அப்போ பண்ணுறதை விட்டுவிடுவார் இப்போ விடறதை விட்டுவிடுவார் அப்ப அப்படியே தோஷம் இவருக்கு மாற்றம் ஏறும் மற்றவர்கள் ஏறாது அந்த சொத்து வாங்கின பெண்களுக்கு போகாது செய்ய வேண்டிய மகனுக்கு தான் வரும் அதனால அது யார் வந்து இந்த அந்த புரோட்டோகோல் யாருக்கு வந்து லைன் இருக்கோ அவர்கள் வந்து உரிமையும் உண்டு கடமையும் உண்டு கடமை செய்யலைன்னா நமக்கு வந்து அந்த ரிணம் ஏறிண்டே போகிறோம் கடன் எரிந்து போகும் எந்த கடனை பணக்கடன் இல்லை அந்த நாம் செய்ய வேண்டிய பாப்பம் மூட்டை ஏறிண்டு போகும் நம்முடைய ஹையர் கோலான ப பரமாத்மாவை அடையவனுங்கிற கோல் வந்து கட்டாயப்படும் எப்படி ஒருத்தவனை ஒற்று இப்படி ஆறு குணங்கள் ஞானம்பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் அப்படின்லாம் தேஜஸ்வி கீர்த்திலாம் அப்படிப்பட்ட ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் கிருஷ்ணனுடைய எப்படி பிரபாவம் வீரியம் அவனுடைய பாபங்களை போக்கக்கூடியதும் மங்களகரமான இந்த கதையை யாரு படிக்கிறானோ கேட்கிறானோ இல்ல ஸ்மரிக்கிறானோ நினைக்கிறானோ அவன் வந்து எல்லா அப்ப கீர்த்தி அதாவது அப்பவாரி அவனுடைய வீண் பழிச்சொல் பாப்பம் இதெல்லாத்தையும் முடித்து சாந்தியை அடைந்து சாந்தியை அடைகிறான் எப்படி அதை அது முடியாது விதமாக சொல்கிற அர்த்தம் அப்போது இருந்தாலும் இந்த மறுபடியும் சொல்கிறார் முப்பத்தி ரெட்டிலேருந்து கண்ணன் சொல்கிறார் அக்ரூர் இருக்க இருந்தாலும் இந்த உரிமை வஸ்து அதாவது சொத்து யாருக்கு வர அந்த வந்து சொத்து அதுதான் ர்தாதானும் இருக்கா ரிக்தாதானம் சொல்வார் அவருடைய சொத்து அது வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் உங்கள்கிட்ட இருக்கணும் உங்கள்கிட்ட இருக்கணும் செமந்தகமணி அவருடைய அந்த சத்ராஜனுடைய சொத்து விரதங்கள் நிறையா செய்கிறீர்கள் உங்கள்கிட்டே இருக்கணும் மற்றவர்களால் அதனுடைய சக்தியை தாங்க முடியாது அது ஏன்னா அது வந்து அப்படி ஒரு பவித்திரமாக இருக்கணும் பவித்திரமாக இருக்கணும் அப்பஜாரம் பண்ணக்கூடாது மணியை போ தான் வேட்டையாடுவதற்கு போனோம் நாங்கள் ஹிம்சை இருக்குது அது ஹிம்சையை இருக்கக்கூடிய இடத்துக்கு மணியை பொண்ணு போகலாமல் போகக்கூடாது அதே மாதிரி இந்த அவ்வளவு தூரம் பவித்திரமாக வச்சுக்கல அங்கே வந்து சத்ராஜர் கொல்லப்பட்டான் அவன் வந்து ஒழுங்காக இல்லை அவனுக்கும் பலவித தோஷங்கள் இருந்துட்டு என்பார் அப்படி இருந்தது இவரும் அக்ரூரோ யாக பண்ணுறார் ஆனால் என்ன இந்த பணத்தால் அந்த ஒரு இது மோகம் அது ஒரு பெரிய லோபம் லோபம் அப்படி ஆகிடுச்சு அதனால் அதனால் ஆர்ஜவம் இல்லாமல் கொடுத்தேன் அதனால் மற்றவர்களால் இந்த சக்தியை தாங்க முடியாது என் அண்ணா பலராமன் அவர் கூட இந்த சிமத்துகமணி விஷயத்தில் என்னை முழுவதாக நம்ப மாட்டேங்கிறாரேன் நம்பவே மாட்டேங்க நான் தான் வச்சுருந்துக்க நினைக்கிறாரேன் அதனால் பெரிய புண்ணியம் செய்தே அக்ரூரரே மகாபாகா பெரிய புண்ணியம் செய்த அக்ரூரே இந்த பந்துக்கள் முன்னால் இந்த மணியை காட்டுங்க எல்லாருக்கும் காட்டுங்க இந்த பந்துக்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் உண்டான இந்த சந்தேகம் சந்தேகத்தை போக்கி சாந்தி இருக்கட்டும் அவர்களுக்கு சாந்தி இருக்கட்டும் உங்களுக்கு அந்த யாக யக்கியங்கள்லாம் பண்ணுறதுக்கு மேடைகள்லாம் தங்கத்தால் பண்ணுறாரு ஏன்னா முக்கால் டன்னு வருதுயா முக்கால் டன்னு வருதுன்னா எல்லாம் தங்கமாக போட்டுக்கலாம் இங்கிலீஷில் ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று வரும் சின்ன வயசில் பார்த்துட்டு அந்த மாதிரி கடைசியில் அவன் வந்து தன்னுடைய பெண்ணே கையாக அந்த பொண்ணு கா கோல்ட் ஆகிடுவான் அப்படி அப்புறம் அவள் தெரியும் அப்படியே இந்த யஜத்துக்கு உண்டான மேடைகள்லாம் கூட தங்கத்தால் பண்ணுக்கார் ஏன்னா எல்லா விதமான யாக யஜங்கள்லாம் இது பந்தம் இல்லை தடை இல்லாமல் விக்னம் இல்லாமல் நல்லா நடக்கிறது நல்லா நடக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த செவந்தகமணியினுடைய பெருமை எனக்கு தெரியும் இந்த யாக யஜம் பண்ணுறதே எந்த சுரூபமே அவன் கண்ணன் தானே அப்போ அவர் தெரியாதேன் அதனால் அப்படி சொன்னோடனே இப்படி மதுரமான வார்த்தைகளால் சொல்லப்பட்டவனே சுப்பல்கரான சுப்பல்கர் புத்திரர் அவர் வந்து நேர்மையானவர் தான் மணினா அவ்வளோ அந்த நேர்மை பட்டுன்னு இறங்கிடுறது இதுதான் மனுஷனுடைய தன்மை அங்கே தான் ஜாகிரதையாக இருக்கணும் அதனால் காமக்ரோது லோபமோக மர மாச்சரியம் அது மகாலோபம் அது அதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாட்டிக்கக்கூடாது அப்போ அக்குருவரை வந்து அதாவது உயர்ந்த கத்திக்கே போனோங்கிறவரெலாம் இந்த இதில் மாட்டிக்கக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் இது இருக்கிறத போகிற வேண்டியது அப்போ அக்குருவரை வந்து வஸ்திரத்தில் மறைச்சி வச்சிருந்த அந்த சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த மணி செமந்தக மணியை கிருஷ்ணன்ட்ட காண்பித்தார் பார்த்தோன்னே எங்கும் நிறைந்த அந்த கண்ணன் பாவம் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு அந்த அதுவும் அந்த விஷ்ணு புராணத்தில் அடியான் படித்து கண்ண ஜலமே வந்திருக்கு ஏன்னா பாவம் வந்து அவன் பரமாத்மா பரபிரம்மம் அப்படி இருக்கிறவன் பூர்ணம் பிரம்ம சனாதனம் பிரம்மா வந்து சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஏழு வயசு பையன்ட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் போகிறார் அப்படி நெடுங்கடையாக விழுந்துட்டு போகிறார் அப்படி இருக்கக்கூடிய பூர்ண பிரம்ம சனாதனம்னு சொல்லியிருக்கேன் அப்படி இப்போ வந்து ஒன்றும் இல்லாத இந்த செவந்தகமணியை அதனால் அவனுக்கு வந்து எவ்வளோ கெட்ட பேர் வந்து கொடுத்தோம் பலராமன் நம்பலை கூட நம்பலை எப் எங்கும் நிறைந்தக்கூடிய அப்படிப்பட்ட கண்ணன் அதாவது சத் ஞானம்பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லப்பட்ட சமஸ்த பகவத்து குணங்கள் நிறைந்த கண்ணன் செமந்தகமணியம் அந்த சபையில் எல்லார்கிட்டையும் நேர காமிச்சு அதாவது பந்துக்கள் உறவினர்கள் சபைக்காரர்கள் எல்லார்கிட்டையும் அப்படி காண்பிச்சும் அதனால் தனக்கு ஏற்பட்ட அந்த அவமான பழி பழி அபகீர்த்தி துஷ்கீர்த்தி அவப்பெயர் அதனால் ஏற்பட்ட ஒரு தப்பான அபிப்பிராயம் அது எல்லாத்தையும் தொடச்சிட்டும் மறுபடியும் அக்ருகிட்ட கொண்டு வந்து குத்திரமி கொடுத்தார் அதுதான் கணக்கு ஆறு குணத்தவனான அதாவது ஞானம்பல கீர்த்தி சொல்லப்பட்டார் பகவானும் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய இந்த ஒரு சரித்திரத்தை ரொம்ப பெருமை வாய்ந்ததும் பாபத்தை க முடிக்கக்கூடிய பாபத்தை தொடர்ச்சி எடுக்கக்கூடியதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த சரித்திரத்தை படிக்கக்கூடியவனும் அடியும் கேட்கக்கூடியவர்களோ நீங்கள் இதை பற்றி நினைக்கக்கூடிய நீங்கள் எப்போனா நினைக்கலாம் அதனால் இந்த அபச்சொல் அபவாதம் துஷ்கீர்த்தி அனாவசியமான பழிச்சொல் இதெல்லாம் போய் பாபங்கள்லாம் போய் சாந்தியை அடைவார்கள் இதுனா பெரிய ஒரு இதை பல சுற்றியாக சொல்கிறார் இதோட இந்த ஐம்பத்தி ஏழாவது தேவை உங்களுக்கு புரிய ஞாபகம் இல்லைன்னா இதையும் சொல்லலாம் சிம்மப்பிரசேதம் அவதீத்து சிம்ஹ சிம்மோ ஜாம்பவத்தாஹ சுகுமாரக மாரோதி தவகேஷ செமந்தக ஒரு ஸ்லோகம் உண்டு இது வந்து மற்ற இவ்வளோ தூரம் கேட்ட செவந்த கோபாக்கியானம் ஞாபகம் இல்லைட்டாலும் இந்த ஒரு ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சிருந்தா அது நமக்கு ஒரு பழிச்சொல் போகும் படிச்சொல்ல வந்து இருந்தும் போகலை அப்படின்னா நம்ம பாப்பங்கள் போடுறதுன்னு நம்ம வந்து சாந்தப்படுத்திக்கலாம் சிம்ம பிரசேனம் அவதியே சிம்மோஜாம் பவத்தா ஹதா குமாரகமாரோதி தவக்கேஷ செமந்தகம் இச்சின்ன வயசுலன்னு எனக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகம் அதனால இப்படி செமந்தகமோ பாக்கியானம் பல பல கிரந்தங்களில் விஷ்ணு புராணம் கர்கசம்ஹிதையும் அப்புறம் மத்த புராணங்கள் இந்த பாகவத்தின்னு சொன்னது இதோட முடிகிறது நாளைக்கு அஞ்சு கல்யாணம் மன்றால் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்